வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு இந்தியாவுக்கான தனது இரண்டாவது கடற்பயணத்தை வாஸ்கோடகாமா லிஸ்பன் நகரிலிருந்து ஆரம்பித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் ஜார்ஜியா ஆங்கிலேய குடியேற்ற நாடாக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 செலுத்தப்பட்ட ரஷ்யாவின் வெனிரா ஒன்று விண்கலம் மே 19 அன்று வெள்ளிக்கோலுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்கள் அருகில் பறந்து சென்றது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அமெரிக்காவின் நியர் ஷூமேக்கர் எனும் விண்கலம் முதன்முறையாக நானூற்றி முப்பத்தி மூன்று ஏரோஸ் என்ற குறுங்கோளில் சுமூகமாக தரையிறங்கியது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு என் ரவிக்கிரண் சித்திரவீனை கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நான்காம் ஆண்டு இமானுவேல் கந்த் ஜெர்மனியைச் சேர்ந்த மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜியு போப் தமிழ்நாட்டில் தமிழ் பணிபுரிந்த அமெரிக்கர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி தமிழ் ஈழ ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முருகதாசன் தீக்குளித்து இறந்த ஏழ தமிழர் இந்நாளின் சிறப்புகள் டார்வின் மற்றும் செங்கை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை